ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நம்முடைய தர்மங்களுக்கு சரியான காலம் அப்படிங்கிற தலைப்பில் தர்மங்கள் பார்த்துன்னு வரோம் அதில் இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னென்னா ரிஷிகளுடைய சரித்திரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப வருஷ காலம் ரிஷிகள்லாம் ஜீவிச்சிருந்தா உயிரோடு இருந்தான்னு சரித்திரங்கள்லாம் பார்க்குறோம் அது எப்படி சாத்தியமாகிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் இது சாத்தியந்தானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏனா, அது மட்டுமே இல்லை ஓ வசிஷ்டருடைய சரித்திரத்தில் பார்த்தா ஆறு தலைமுறை அவர் ஜீவிச்சிருந்ததாக சரித்திரங்கள்லாம் இருக்கு அதே போல புராணங்கள்லேயும் நிறையா சம்பவங்கள் நமக்கு தெரியுது இப்போ மகாபாரதத்தில் பார்த்தா ஜராசந்தன்னு ஒரு அசுரன் மகத தேசத்து ராஜா அவனுடைய உடம்பை ரெண்டாக கிழிச்சு போட்டான் பீமசேனன் அப்படி ரெண்டா கிழிச்சு போட்ட உடம்பு திரும்ப சேர்றது அப்படின்னு மகாபாரதத்தில் வருது இதெல்லாம் எப்படி சாத்தியம் சாத்தியம்தானா அப்படின்னு நமக்கு சந்தேகத்தை கொடுக்கறது ஆனால் இதெல்லாம் சத்தியமான விஷயந்தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்முடைய உயிர் எங்க இருக்கு பிராணம் எங்க இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்முடைய உயிர் எங்க இருக்குங்கிற விஷயத்தில் ஹர்ஷிகள் நிறையா சொல்லியிருக்கா அதில் பராசரனுங்கிற மகர்ஷி என்ன சொல்றாருன்னா கிருத்தே துவஸ்தா பிராணயாம் மாம்சம் ஆசிரித்தா தாபரே ருதிரம் செய்வ கலௌத் வண்ணாதிசுதா கிருத்தயுகத்தில் உயிர் எலும்பை அண்டி இருக்கும் எலும்பில் உயிர் இருக்கும் கிருத்தயுகத்தில் அப்போது பாக்கி அங்கங்கள்லாம் அடிபட்டு போனாலும் கூட உயிர் போகாது எலும்பு உடைஞ்சாதான் உயிர் போகும் அப்படின்னு கிருத்தயுகத்தில் த்ரேதாயாம் மாம்சம் ஆசிரித்தாகா திரேதா யுகத்தில் மாம்சத்தில் உயிர் இருக்கும் துவாபரே ருதிரம் செய்வ துவாபர யுகத்தில் ரத்தத்தில் உயிர் இருக்கும் கலவுத் வண்ணாதி சுதாகா கலியுகத்தில் நாம் சாப்பிட்ற அன்னத்தில் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆகையினால்தான் நாம் சாப்பிட்லன்னா நமக்கு பலகீனம் வர்றது உயிர் போயிடுறோம் சாப்பிடாம தான் உயிர் போடுறது அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்காங்க உயிர் இருக்கிற இடமே வேற யுகத்துக்கு யுகம் மாறுபடுறதுல வச்சிருந்தா நாம் ரிஷிகளுடையோ பார்க்கணும் கிருஷ்ணயுகத்துல வாழ்ந்த ரிஷிகளுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தா எலும்புலதான் உயிர் இருக்கு அவ தபஸ் பண்ணினா உடம்பு பூரா கரையான் ஏறிடுறது கரையான் ஏறி உடம்ப பூரா அரிச்சு எலும்பு ஒன்று தான் பாக்கி இருக்கும் இருந்தாலும் அவருடைய தபஸ் நிற்காது உயிர் போகாது காரணம் என்னன்னா கிருத்த யுகத்தில் தோல்லையோ மாம்சத்திலேயோ ரத்தத்திலையோ உயிர் இல்லை எலும்புல உயிர் இருக்கு அதே போலதான் திரேதா யுகத்தில் பார்த்தா அவ எவ்வளவு தூரம் தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எதுவுமே சாப்பிடாம இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஜீவிச்சிருந்தாவா எப்படின்னா மாம்சத்துல உயிர் இருக்கு மாம்சம் குறைஞ்சதானா உயிர் போயிடுறது துவாபர ரத்தம் அப்படி பார்க்கலாம் அதுதான் வேகத்தில் ஒரு கதை சொல்றபோது இந்த ராட்சசால ரதம் அசுராள தண்டிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது இந்திரனுக்கு இந்திரனுடைய ஆயுதம் வஜ்ராயுதம்னு நாம் சொல்கிறோமே அந்த வஜ்ராயுத என்ன அப்படின்னா ததிச்சிங்கிற மகர்ஷியினுடைய முதுகுத்தண்டு எலும்பு அதைதான் வஜ்ராயுதமாக வச்சுன்னு இருக்கார் இந்திரன் அந்த ததிச்சிங்கிற மகர்ஷி தபஸ் பண்ணி பண்ணி தன்னுடைய தபஸ் சக்தியை பூரா முதுகு தண்டுல வச்சிருக்கார் அந்த முதுகுத்தண்டை கேட்டான் இந்திரன் எனக்கு ஆயுதமாக இது வேணும்னு கேட்ட உடனே எடுத்துக்கோனுட்டார் அவர் உடனே ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்கணுட்டான் இந்திரன் முதுகுத்தண்டை எடுத்துட்டா எப்படி உயிரோடு இருப்பான் ரிஷி எப்படி உயிரோடு இருந்தார் அப்படின்னா முதுகுத்தண்டை எடுத்தாலும் உயிர் போகாது ஏன்னா மாம்சத்தில் உயிர் இருக்கு மாம்சம் குறைஞ்சாதான் உயிர் போகும் அதான் அந்த வஜ்ராயுகம்னு பார்த்தா படம்லாம் போட்டால் பார்த்தா தெரியும் முதுகுத்தண்டு மாதிரியே போட்டிருப்பார் முதுகுத்தண்டு எலும்பு அதுதான் ஆயுதமாக வச்சுருக்கார் இந்திரன் வஜ்ராயுகம்னு பேர் அதே போல ரத்தபிந்துனு ஒரு இரட்சசன் அவனுடைய உடம்புலேருந்து ஒரு ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழ விழ ஒரு ஒரு இராட்சசன் ஆவிர் பின்ண்டே இருந்தான் பார்க்குறோம் ரத்திலிருந்து எப்படி புருஷன் ஆவிர் பவிச்சான் அப்படின்னா உயிர் இருக்கு அந்த ரத்தம் கீழே சொட்டிட்டுன்னா அதிலிருந்து உயிர் உயிர்ப்பிச்சு எழுறான் அவனை தான் அம்பாள் வதம் பண்ணுறான் அவனுடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழாமல் அம்பாள் வதம் பண்ணினான்னு மார்க்கண்டேய புராணத்தில் இருக்கு அதே போல மகாபாரதத்தில் பார்த்தா ஜராசந்தன் ஒரு ராட்சசன் அவனை பீமசேனன் வதம் பண்ணுறான் ஏன்னா தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணணும்னு நாரதசுவாமி வந்து பிரார்த்தனை பண்ணி கேட்க தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணுறதுக்கு சங்கல்பிக்கிறார் இப்போது கிருஷ்ணனை கூப்பிட்டு அனுப்பி கிருஷ்ணா நான் ராஜசூய யாகம் பண்ணணும்னு சங்கல்பிக்கிறேன் தேசக்ஷேமத்துக்காக அப்படின்னு கிருஷ்ணனை கூப்பிட்டு ஆலோசனை பண்ற பொழுது கிருஷ்ணன் சொன்னார் ஒரு யாகம் பண்ணணும்னா அதுக்கு இடையூறுகள் இருந்தா அதை முதல்ல தடுக்கணும் இந்த ராஜசூய யாகத்துக்கு இடையூறு யாருன்னா ஜராசந்தன் ஒரு பெரிய இடையூர் அவன் நடக்க விடமாட்டான் இந்த ராஜசூய யாகத்தை அதனால ஜராசந்தனை நாம முதல்ல கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லி அர்ஜுனனையும் பீமனையும் அழைச்சிருந்து கிருஷ்ணன் போறார் மகத தேசத்துக்கு போறார் ஜெராசந்தனுடைய தேசம் அது அப்படி மகத தேசத்துக்கு போனா அங்க ஜராசந்தன் ராஜாவா இருக்கு அப்படி ஜராசந்தனை பார்த்து கிருஷ்ணனை பார்த்த உடனே ஜராசந்தனுக்கு அசாத்திய கோபம் ஏன்னா கம்சன் கம்சனை வதம் பண்ணியிருக்கார் கிருஷ்ணன் கம்சன் மருமான் ஜராசந்தனுக்கு அதனால கிருஷ்ணனை பார்த்த உடனே அசாத்திய கோபம் வந்து வார்த்தைகள்லாம் தடித்து போய் பேசி அப்படி சண்டை வந்து அந்த சண்டை வர்ற பொழுது கிருஷ்ணன் சொன்னார் நீ ரொம்ப பேசுகிற ஆனால் காரியத்தில் உன்னையுமே காணமேன்னார் கிருஷ்ணன் ஜராசந்தனுக்கு நீ ரொம்ப தடிவனான வார்த்தைகள்லாம் பேசுகிற செய்கையில் காட்டு அடித்து காட்டுன்னார் அப்போது யுத்தத்துக்கு கூப்பிட்றியா உங்கள்கிட்ட போய் நான் என்ன யுத்தம் பண்ணுறது நீ மாடு மேய்க்கிறவன் உன்னோட நான் யுத்தம் பண்ணேன்னா அது நல்லா இருக்காது என்னுடைய கௌரவத்துக்கு குறைச்சல் கூட ரெண்டு பிராமண குழந்தைகள் வந்திருக்கா அதில் அர்ஜுனனை பார்த்தா ரொம்ப சீம்பி இருக்கான் இழைச்சிருக்கான் ஒரு அடி தாங்க மாட்டான் இன்னொருத்தம் பரவாயில்ல கொஞ்சம் நன்னா சாப்பிட்ருக்கான் போல இருக்கு குண்டாக இருக்கான் அவனோடவன நான் யுத்தம் பண்ணுறேன்னு பீமனை கூப்பிட்டான் ஜராசந்தர் கூப்பிட்டு யுத்தம் பண்ணுறான் அசாத்தியமான யுத்தம் நடக்கிறது என்ன அடி அடித்தாலும் அவனுக்கு சோர்வே வரமாட்டேங்கிறது ஜெராசந்தனுக்கு பீமனுக்கு சந்தேகம் அப்போது கிருஷ்ணனை பார்த்த பீமசேனனுக்கு பண்ணி காமிச்சார் என்னன்னா ஒரு ஒரு புல்லை எடுத்து அந்த புல்லை ரெண்டாக கிழிச்சி ரெண்டா பிச்சு போட்டார் கீழே அதை பார்த்தா பீமசேனன் ஜராசந்தனுடைய உடம்ப ரெண்டா பிச்சு போட்டார் பீமன் கொஞ்ச நாள் ரெண்டு உடம்பும் ஒன்னா சேர்ந்துடுச்சு பார்த்தா ஆச்சரியம் பீமனுக்கு எப்படி இப்படி சேர்றது அப்படி பலவிதமாக யுத்தம் பண்ணி கடைசியில் என்ன ஆச்சுன்னா குறுக்க ரெண்டா நெட்டுக்க ரெண்டா கயிற்சி உடம்ப மாற்றி போட்டா வலது கால் வலது கை ஒரு பக்கம் வர்ற மாதிரியும் இடது கால் இடது கை ஒரு பக்கம் வர்ற மாதிரியும் கிழிச்சி தலைப்பக்கம் காலும் கால் பக்கம் தலையுமாக உடம்பை பெரட்டி போட்ட உடனே சேரலை உடம்பு அப்படின்னு மகாபாரதத்தில் வர்றது ஜராசந்தனுடைய வதம் அப்படி கிழிச்சு போட்ட உடம்பு சேர்றதே என்ன காரணம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம் இது கேட்கறதுக்கு என்ன இருக்கு இதெல்லாம் சத்தியமா அப்படின்னு சந்தேகம் நமக்கு வரலாம் ஆனால் சத்தியம் எப்படி சத்தியம் அப்படின்னா உடம்பு மாம்சத்திலேயோ இவைகள்லையோ உயிர் இல்லை அப்ப உயிர் எங்க இருக்குன்னா எலும்புல இருக்கு உயிர் எலும்பு உடஞ்சால்தான் உயிர் போகுமே வழியே இல்லாட்டா உயிர் போகாது அப்படி பார்க்கிறோம் அதே போலதான் ராமாயணத்துல ராவணனுடைய தலைய ஒண்ணு ஒன்னா பெச்சு போட்டாலும் உயிர் போகல ராவணனுக்கு பார்க்கிறோம் ஏன்னா உயிர் உள்ள இடம் வேற அதை நாம் புரிஞ்சுக்கணும் அதே தான் நமக்கு உயிர் எங்கே இருக்குன்னா அன்னத்தில் இருக்கு நல்ல ஆரோக்கியமான புஷ்டியான சுவாமிக்கு நிவேதனம் பண்ணின அன்னத்தை சாப்பிட்டா நாம் தீர்க்காயுஷாக இருக்கலாம் அப்படி இல்லாத அன்னத்தை நாம் சாப்பிட்டால் நமக்கு ஆயுஷு குறைச்சோம் ஏன்னா நாம் சாப்பிட்ற அன்னத்தில் தான் பிராணம் இருக்குது அப்படின்னு நமக்கு காண்பிச்சிருக்கா மேலும் ஒவ்வொரு கர்மாக்களுக்கும் ஒவ்வொரு காலங்கள் சொல்லியிருக்கா காலங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த கர்மாவுக்கு என்ன காலம் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பாவம்